नमो वेद्याय गुरवे बुद्धि வேதாந்தேரவே யணம் வியசோகி ரந்தே சிம் முனி சகசிரமூர் புருஷோத்தமசிரே நோ சநவன பிரருச்சரா விவனவி பிரம்மோ பிரணப்யோ பிரம்மணிய சப்தத்துக்கு அர்த்தம் பார்த்தோம் அதாவது வேதங்கள் வழியாக உலகத்துக்கு விசேஷமாக மனுஷ சமூகத்துக்கு அனுகிரகம் பண்ணுறதுனால அவருக்கு பிரம்மண்யா பிரம்மத்வாரா ஹிதம் கரோதி இது ஹேதோ பிரம்மணிய அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது வேதத்வாரா தபஸு மூலமாக வேதத்து மூலமாக வேதம் ஓதுகிறவர்கள் மூலமாக அதன் அதில் இருக்கக்கூடிய ஞானத்தின் மூலமாக உலகத்துக்கு அனுகிரகம் பண்ணுறவராக இருக்கிறார் பகவான் வேதைஷ்ட சர்வை ரகமேவ வேத்தியோ வேதாந்தகிருத் வேதவிதேவ ஜாகம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அடுத்தது தப ஆதீனாம் கர்த்தத்வாத் பிரம்மகிருத்து தபாதீனம் ஏற்கனவே சொன்னது தான் இத்தனையும் உண்டு பண்ணார் அது மூலமாக நன்மையை பண்ணுறார் இப்போ என்ன சொல்கிறார் பிரம்ம கிருத்து பிரம்ம கிருத்துன்னு உண்டு வே சாஸ்திரத்தை வெளிப்படுத்தினார் அவர் தான் அதை அனுகிரகம் ஆகவே வேதாந்த கிருத்துன்னு சொல்கிறோமே அதே மாதிரி பிரம்ம கிருத்து ஆக தப முன்னாடி சொன்னது தபஸ் வேதங்கள் விப்ரர்கள் ஞானம் இதையெல்லாம் வந்து இந்த பிரபஞ்சத்தில் அவர் அனுகிரகம் பண்ணியிருக்கார் ஆகையினால் அவர் பிரம்மகிருத்து ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம்தான் அதன் மூலம் ஹிதம் பண்ணுறதுனால பிரம்மண்யன் அதெல்லாம் கொடுத்துருக்கிறதுனால பிரம்மகிருத்து அடுத்தது பிரம்மாத்மனா சர்வம் சிருஜதீதி பிரம்மா பிரம்மதேவர் ஸ்வரூபமாக இருந்து பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணுறாராம் ஆக பிரம்மனுக்கும் அதிஷ்டானமாக இருக்கார்னு அர்த்தம் பிரம்மனுக்கும் அதிஷ்டானமாக ஆதாரமாக இருந்து கொண்டு எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணுறதுனால அவர் சதுர்முக பிரம்மா ஆக பிரம்ம தேவனாகவும் இருக்கிறார் ஆஹா பிரம்மாத்மனா சர்வம் சிருஜதீதி பிரம்மா அடுத்தது பிரம்மண்யோ பிரம்மகிருத் பிரம்மா அடுத்தது இப்ப சி கத்த இப்போமத்துக்கு அந்த ப்ரேமணாச்சம் ப்ர சனந்தம்மே பிரியஸ்தேதம் சத்யஸ்தேன் சோச்சரம் வச்சம் தானம் ப்ரமசி விஷுபுராணே ஆஹா பிரம்மாங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லியாச்சு சம்ஸ்கிருத பாஷையில் இந்த இந்த பிரம்மசப்தத்துக்கு ரெண்டு லிங்கம் இருக்குது நகாராந்தா புல்லிங்க பிரம்மன்ன சப்த பிரம்மா பிரம்மாணவு பிரம்மாண பிரம்மாணம் பிரம்மாணவு பிரம்மண அப்படின்னு அந்த சப்தம் அப்படி இருக்கும் அதே மாதிரி நகாராந்த நபும்சகலிங்க பிரம்மசப்தா அங்கே வந்து பிரம்ம பிரம்மணி பிரம்மாணி பிரம்ம பிரம்மணி பிரம்மாணின்னு ஆஹ நகாராந்த நபும்சகலிங்கத்திலையும் பிரம்மசப்தம் இருக்கு ஆஹ நகாராந்த புல்லிங்கத்திலையும் பிரம்மசப்தம் இருக்குது அங்கே பிரம்மான்னு வரும் ஆத்மா ஆத்மானவுமாதிரி அங்கே பிரம்மா அப்படின்னு வரும் இப்போ பிரம்மான்னு சொல்லியாச்சு அங்கே இங்கே என்னது பிரம்மண்யோ பிரம்மகருத் பிரம்மா பிரம்ம இது நவும்சகலிங்கம் அது லிங்க நவம்ச நீங்கள் மாதிரி இருக்கிறதுனால அர்த்தம் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது இங்கே வந்து ப்ரகத்வாத்து பிரம்மணத்வாச்சு பிரம்மணத்வாச்சுக்கெல்லாம் நிறைய அர்த்தம் கொடுக்குறார் ப்ரகத்வாத்து பிரம்மணத்வாச்சும் ஒரே அர்த்தம்தான் பிரம்ஹயதி ப்ரகத்வாத் பிரம்மணத்வாத் ப்கத்வாத்துனால் பெரிசுன்னு அர்த்தம் ஆனால் அதுக்கப்புறம் என்னது அதாவது நிரதிசயத்துவ மகத்துவ லக்ஷண விருத்திமான் அப்படின்னு அர்த்தம் அதாவது பகவானுக்கு சமமாக விருத்தியாக இருக்கக்கூடிய வஸ்து உலகத்தில் கிடையாது ஆஹா பிரம்மத்தின்னா வர்த்தத்தேன்னு அர்த்தம் வளர்ச்சின்னு அர்த்தம் குரோத்துன்னு அர்த்தம் அப்சல்யூட் குரோத்துன்னு அர்த்தம் அப்சல்யூட் குரோத்துன்னா என்ன எப்போவுமே இதாக இருக்கிறதுனு அர்த்தம் இதுக்கு மேல குரோத்து கிடையாது ஃபைனல் குரோத் ஒரு குழந்தைன்னா இத்தனை வயதுக்கு அப்புறம் வந்து ஹைட்டு போகாதுன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி இங்கே ப்ரகத்வாத்துனால் பெருசாக இருக்கிறதுனால பெருசுனா என்ன அர்த்தம் சின்னது பெருசு ரெண்டும் கடந்தது ஆக பெருசும் சிறியதும் எல்லாம் அதில் தான் அதிஷ்டானம் பண்ணப்பட்டிருக்கு அதுக்கு தான் அதுதான் சார்ந்திருக்கு அனோரணியான் மகத்தோ மகியான் ஆஹா பிரம்மசப்தத்துக்கு அர்த்தம் என்னென்னா ப்ருகத்வாத்து பிரம்மணத்வாத்து அப்படின்னு ரெண்டு சொல்கிறார் அவர் ஆஹா அதுக்கு என்னென்னா அது அதோட அர்த்தத்தை சொல்கிறார் சத்தியாதி லக்ஷணம் பிரம்மா சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம ஸ்வரூப லக்ஷணம் முதல்ல சொன்னது ஹிரண்யகர்பன் இப்போ சொல்கிறது என்னதுன்னா ஸ்வரூபம் சத்து ஞாசித்து அனந்தம் அனந்தம் சத்து எல்லையற்ற வரையறைக்குட்படாத இருப்பு வரையறைக்குட்படாத உணர்வு அல்லது அறிவு அதுதான் பிரம்மம் பெரிய பொருள்னு அர்த்தம் அதுக்கு இது ஸ்ருதியை சொல்லிவிட்டார் சத்தியஜானம் அனந்தம் பிரம்ம சொல்லிவிட்டார் ஆனால் விஷ்ணு புராணத்திலேருந்து இன்னொரு கோட் பண்ணுறார் பிரத்யஸ்தமித பேதம் எச் சத்தா மாத்திரம் அகோச்சரம் பிரத்தியஸ்தமித பேதம் அப்படின்னா எந்த விதமான பேதமும் இல்லாதுன்னு அர்த்தம் பிரத்யஸ்தம்னா எல்லாம் அதில் அடை அதில் அதில் வந்து என்னதான் அஸ்தமனம் ஆகிடுச்சு பேதம் எங்கே அஸ்தமனம் ஆகிறதோன்னு அர்த்தம் பேதமெல்லாம் எங்கே முடியிறதோ அது அபேதம்னு அர்த்தம் பேதமெல்லாம் எங்கே முடிகிறதோ அது சத்தா மாத்திரம் அகோச்சரம் இப்போ எல்லாத்தையும் நம்ம எல்லாம் பொடி பொடி ஆக்கினா என்னாகும் அணுவாகும் அணு கடைசியில் என்னவாகும்னா கடைசியில் போய் இந்த இருப்பில் தானே சத்தில் தானே போய் சேரும் அதனால தான் சத்காரியவாதம்ங்கிறோம் சத்திலேருந்து தான் சிருஷ்டி வந்துதா அசத்திலேருந்து சிருஷ்டி வந்துதாங்கிறது தானே வே சா சாஸ்திரத்தில் நிறைய விசாரம் அசத்காரியவாதா சத்காரியவாதா அதாவது காரியத்துக்கு காரணம் சத்தா அசத்தா அப்படின்னு அசத்காரியவாதிகளும் இருக்கிறார்கள் அதுதான் நிறைய விசாரம் நடக்கிறது ஆக பிரத்யஸ்தமித பேதம் எத்து எந்த ஒரு எந்த ஒரு வஸ்து அஸ்தமனமெல்லாம் பேதமெல்லாம் அஸ்தமனம் ஆயிடுறதோ முடிஞ்சு போயிடுறதோ அது எனது சத்தா மாற்றம் அகோச்சரம் அந்த ப்யூர் எக்ஸிஸ்டன்ஸை நம்ம வந்து எனது ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது வித்து நாம ரூப கர்மாவோடு தான் ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியுமே தவிர என்னையும் வந்து நான் நான் அகம் அஸ்மின்னு சொன்னால் அகங்கிறபோது பியூர் சத்தை வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இது வந்து இதில் இருக்கக்கூடிய நாமரூபத்தை வச்சுண்டு தான் என்னோடய அன்னமயாதி பஞ்ச கோஷங்களை அக அசத்தை வச்சுண்டு அசத்தை வச்சுட்டு சத்தை புரிஞ்சிக்க முடியுமே அது அதுக்காக அசத்து வேணும்னு அர்த்தம் இல்லை அசத்தை சத்து டிப்பெண்ட் பண்ணலை ஆனால் ச அசத்து என்ன மித்யா மித்யாவை தான் சத் மித்யாதான் டிபெண்ட் பண்ணியிருக்கே தவிர சத்தியம் ஒரு நாளும் மித்யாவை சார்ந்தில்லை அப்படி புரிஞ்சுக்கணும் ஆக நினை சொன்னார் சத்தா மாத்திரம் அகோச்சரம் சர்வப்பிரமாண அகோச்சரஹா சர்வப்பிரமாண பிரகாஷகா அப்படி சொல்லுவோம் எல்லா பிரமாணத்தையும் இல்லியுமின் ஆனா எந்த பிரமாணத்தினாலையும் அதை இல்லியூமின் பண்ண முடியாது இல்லியூமின் பண்ண முடியாதுன்னு அர்த்தம் அதை விளக்கி சொல்ல முடியாது சர்வ சர்வ பிரமாண அகோச்சராக சர்வ பிரமாண பிரகாசக அதுதான் சர்வ பிரகா சர்வ பிரமாணங்களையும் பிரகாஷப்படுத்துகிற ஒரு வஸ்து இருக்குது அதுதான் அஸ்மி அஸ்மி அஸ்மி சன்கட்டஹா சன் பட்டஹா சங்கராச்சர் அப்படி நசதோ வித்தியே பாவோ நாவோ வித்திய சத உபயோரப்பிருஷ்டோந்திபி பகவத்கீதை ரெண்டாவது அத்தியாயம் பதினாறாவது ஸ்லோகம் விஸ்தாரமாக இதை எழுதியிருக்க ஆக விஷ்ணு புராணத்தில் இருக்கிற இந்த ஸ்லோகம் பிரத்யஸ்தமிதேதம் எத்து யாதொன்று யாதொன்று பேதங்களால் அஸ்த அஸ்தமிக்கின்றதோ சத்தா மாற்றம் ரொம்ப ஸ்லோகம் அது அகோச்சரம் அகோச்சரம்னு சொன்னால் நீ ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது ஆல் சப்ஜெக்ட்ஸ் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் சூப்பர் இம்போஸ்டு ஆன் ப்யூர் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படி சொல்லணும் இங்கிலீஷில் சரிதானே அதுதான் ஆல் சப்ஜெக்ட்ஸ் நீ வந்து கர்த்திரு கர்மா க சங்கராச்சாரிய சொல்ற சர்வ உபமர்தனம்ப எல்லாம் அங்கே வந்து ஒடுங்கி போயிடுது அதாவது சப்ஜெக்ட்டு ஆப்ஜெக்டு அப்புறம் வெர்பு பரவாயில்ல ஆ சப்ஜெக்டு ஆப்ஜெக்டு வெர்பு எல்லாம் அதில் அடங்கி விடுகிறது அதில் அடங்கி விடு அதனால அகோச்சரம்ங்கிற இது ரொம்ப முக்கியம் சத்தா மாத்திரம் அகோச்சரம் அகோச்சரம் சத்தா மாத்திரம் அதுதான் இதுலேயும் சோ மாயாத் அங்கே சன்மாத்திரஷு புமாமிவரேந்து சார் எக்ஸாம்பிள் ரஹுவால் பிடிச்ச சந்திரன் கிரகணம் சதிருஷ அதே மாதிரி நம்மளும் தூங்குகிற போது மாயாசமாட்சாதனா மாய நன்றாக மூடிடுறது நிதிராசக்தி மாயாசமாட்சாத் சன்மாத்திரா கரண உபசம்ஹத்த கரணங்களும் ஒடுங்கி போயிடுச்சு யோபூத் சுஷுப் புமா சன்மாத்திரா அபூத் சுஷுப்தா சுஷுப்தா யகா சுஷுப்தா சா சன் மாத்திரா அபூத் அவன் சன் மாத்திரமாக இருக்கானான் அப்புறம்தான் வந்து என்னதுன்னா அசத்தோடு சேர்ந்து நடுறான் சொப்பனை வந்தால் அசத்தோடு ஜாயின் பண்ணிவிடு ஜாக்கிரதாவஸ்தை வந்தால் இன்னும் அசத்து பெரிசாயிடு அப்புறம் என்னென்ன இருக்கிறது பத்னி புத்திர சுதாலயாக எல்லாம் வந்து என்ன ஆடுதுன்னா இன்னும் சேர்ந்து விடு எக்ஸ்டண்ட் ஆயிட்டே போது அப் டு கோவிட் போயிடும் அப்புறம் என்னதுன்னா அப்பப்போ சன்மாத்ரா அப்பப்போ பேதமெல்லாம் போய்டும் அதுதானே அந்த கதை சொல்கிறது பெரிய தீக்ஷிதரும் தீக்ஷிதரும் சரி அந்த ட்ரெயினில் தஞ்சாவூர் டு கும்பகோணம் ட்ரெயின் என்ன இவர் தீட்சிதர் அவருக்கு அந்த காலத்துலலாம் வசதி அவ்வளோதானே ட்ரெயினில் தான் போகணும் அதுவும் தேர்ட் கிளாஸு அந்த காலத்து தேர்ட் கிளாஸு அப்போ வந்து என்ன அது எல்லோரும் வந்து அடைச்சி கட்டின்னு தான் போவேன் அப்படின்னா ரிசர்வேஷன் சிஸ்டமெல்லாம் கிடையாது அப்போ வந்து என்னென்னா ஒரு ஒரு இவர் ஒரு இஸ்லாமியரும் இருக்கார் ஒரு இவர் வேறு தீக்ஷிதர் வேறு இடமே இல்லை அவர் பக்கத்தில் உட்கார வேண்டியிருக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு கும்பகோணம் வரத்துக்குள்ளே இன்பிட்வீன்லாம் ஸ்டேஷன்லாம் இருக்கே அந்த ஸ்டேஷனில் வரத்துக்குள்ளே ரெண்டு பேருக்கும் ஒரு டோஸ் ஆஃப் வந்துடுச்சு தூக்கம் வந்துடுச்சு இவர் மேலே அவர் படுத்துனு அவர் மேலே இவர் படுத்துனு அத்வைத்தமாக சன் மாத்திரா அப்புறம் எழுந்த உடனே அவருக்கு எல்லாம் போச்சு இன்றைக்கி இந்த இதுக்கு காசிக்கு போனால் கூட இந்த பாபம் போகாதுங்கிறார் தூங்குற போது தெரியல முழிச்ச உடனே காசிக்கு போனாலும் இந்த பாபம் தொலையாதுங்கிறார் யாருக்கு சத்துக்கா ரசத்துக்கா மிச்சா ஜீவனுக்கா சத்பிரம்மனுக்கா காசிக்கு போனாலும் பாபம் போகாமல் இருக்கிறது அகம் சத்பிரம்மனா மித்யா ஜீவனா மித்யா ஜீவனை சத்தியம்னு நினச்சிட்டு இருக்கார் அவர் அதனால்தான் காசிக்கு போனாலும் பாவம் போகாதுங்கிறார் இப்படிலாம் சொன்னால் ஏற்கனவே தர்மசாஸ்திரம் விசேஷமாக இருக்குப்பா நம்ம சொன்னால் உண்மையது தானே சத்தா மாத்திரம் அகோச்சரம் அகோச்சர சத்தா மாத்திரம் எனக்கு இந்த பதம் பிடிச்சிது சத்தா மாத்திரம் அகோச்சரம்ங்கிறதுக்கு நல்ல ஏன்னா அது அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது தெர் இஸ் நோ எக்ஸ்பீரியன்ஸர் தெர் இஸ் நோ எக்ஸ் ஆப்ஜெக்ட் ஆகையினால் தான் அகோச்சர் அப்படி இருந்தால் பேதம் வந்துவிடுமே பிரத்யஸ்தமித பேதம்னு சொல்லியிருக்கார் ஆச்சார் இந்த ஸ்லோகத்தை கோட் பண்ணதே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது பிரத்யஸ்தமித பேதம் எது சத்தா மாத்திரம் அகோச்சரம் வச்சசாம் வச்சசாம் அகோச்சரம் வாக்குக்கு அகோச்சரம் வச்சசாம்னா சர்வ பிரமாணம் போட்டுவிடணும் வாக்குக்கு எட்டாதுன்னா என்ன அர்த்தம்னா அதில் இன்னொரு அழகான பதம் இருக்குது ஆத்மசம்வேத்தியம் யூ நோ யுவர் செல்ஃப் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஆத்மசம்வேத்தியம் இந்த ஸ்லோகம் அவ்வளோ விசேஷமாக இருக்குது ஆத்மசம்வேத்தியம்னா என்ன அர்த்தம் நான் இருக்கேங்கிறது அதனால எனக்கு தான் அது வழங்கும் அகமஸ்மி அப்படிங்கிறது தான் பிரம்மாஸ்மி அகமஸ்மிங்கிறது அகம் அஸ்மிங்கிற போது அஸ் அஸ்ஸுங்கிறது எதை குறிக்கிறது சத்தை தானே குறிக்கிறது அந்த அஸ்ஸுங்கிற தாத்து தான் அஸ்மி அஸ்தி எல்லாம் வருது அப்போது அஸ்ஸு அகம் அஸ்ஸுங்கிறது சத்து அதனால் சம்பவேத்யம்னா என்ன அர்த்தம் வேத்தியம்னா அறியிறது சம்வேத்யம்னா என்ன அர்த்தம் நல்லா தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம் அது எப்படின்னா ஆத்மசம்பேத்யம்னா இன்னொரு பாஷையில் சொல்ற வழக்கம் ஸ்வசம்வேத்தியம் ஆத்மசம்பேத்யங்கிறது ரிஃப்ளெக்ஸிவ் ப்ரோனவ்னுலாம் சொல்லுவோம் ரிஃப்ளக்சிவ் ப்ரோனவ் அப்படின்னா செல்ஃபை குடிக்கும் அது இங்கிலீஷில் அதுக்கு பேர் ரிஃப்ளெக்ஸிவ் ப்ரோனவ் அப்போது ஆத்மசம்பேத்தியம் ஆத்மசம்பேத்யம்னா ஸ்வசம் வேத்யம் ஆஹா ஸ்வசம்பேத்தியம் தத் ஞானம் பிரம்ம சங்கீதம் அந்த ஞானத்துக்கு பிரம்மம்னு பேர் விட்டார் தத்து பிரம்ம ஜான சங்கீதம் அதுக்கு பேர் தான் பிரம்ம இந்த ஸ்லோகம் நானே இன்னைக்கு தான் முதல்ல பார்க்குறேன் எனக்கே ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்லோகம் பிரம்ம லக்ஷணத்துக்கு இப்படி ஒரு ஸ்லோகத்தை விஷ்ணு புராணம் ஆறு ஆறாவது பெரிய சாப்டர் அதில் வந்து ஏழாவது ஒரு ஸ்மால் செக்ஷன் அதில் ஐம்பத்தி மூணாவது ஸ்லோகம் இது விஷ்ணு புராணி அப்புடின்னா இதுதான் புராணானாம் ஆலயம் நமஸ்காரம் பிரத்யஸ்தமிதேதம் எது சத்தா மாத்திரம் அகோச்சரம் வச்சசாம் அகோச்சரம் ஆத்மசம்வேத்தியம் தத்து எத்து அந்த முதல்ல எது இருக்குது அப்புறம் தத்து சேர்க்கணும் எது பிரத்யஸ்திதபேதம் சத்தா மாற்றம் வாச்சாமகோச்சரம் ஆத்மசம்பேத்யம் தத் ஞானம் அது ஞானஸ்வரூபமாக இருக்குது ஞானஸ்வரூபமாக இருக்குது பிரம்மசங்கீதம் அதுக்கு பேர் தான் பிரம்மன் பிரம்மம்னா இங்கே வந்து சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா சத்தியமே பிரம்மம் ஞானமே பிரம்ம தத்து ஞானம் பிரம்ம அந்த ஞானம் பிரம்மம் என்று சொல்லப்படுகிறது அப்படி சொல்லலாம் அந்த ஞானமே பிரம்ம ஜானம் என்று சொல்லப்படுகிறது அது ஞானஸ்வரூபமாகவும் இருக்குது ஆகா சத்தா மாத்திரமாகவும் இருக்குது ஞான மாத்திரமாகவும் இருக்குது ஞானமாத்திரமாக சன்மாத் சன் சன்மாத்திரஹா சின்மாத்திரஹா ஆனந்த மாத்திரஹா அர்த்தம் அதை தவிர வேறு நாம ரூபங்கள்லாம் கிடையாது திருப்புட்டி ஆரத்துக்கு அத்வைத வஸ்துக்களே எதுவுமே இல்லை அதனால தான் பிரத்யஸ்தமித பேதம்னு போட்டிருக்காரு இந்த ஒரு ஸ்லோகம் அவ்வளோ விசேஷம் பூஜ்ய ஸ்ரீ சுவாமிஜியிட்ட கொடுத்தா இந்த ஒரு ஸ்லோகத்தை ஒரு வாரம் சொல்லிகிட்டு இருப்பார் சொல்லிகிட்டு இருப்பார் ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்கு இந்த ஸ்லோகத்தை பிரத்யஸ்தமித பேதம் எத் சத்தா மாத்திரமகோச்சரம் வஜசாம் ஆத்ம சம் வேத்யம் தஜ்ஞானம் பிரம்மசங்கீதம் மறுபாடு ஸ்லோகத்தை பிரத்யஸ்தமித பேதம் எது சத்தா மாத்திரம் அகோச்சரம் வச்சசாம் ஆத்மசம்வேத்யம் தஜானம் பிரம்மசங்கீதம் எப்போ பார்த்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிண்டே இருக்கா பாருங்க அவளுக்குலாம் சரியான ஸ்லோகம் அது ஸ்வானுபூத் ஏக்கமான அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆக ஆத்மசம்வேத்தியம் ஸ்வசம்வேத்யம் எனக்கு நானே இருக்கேங்கிறது அகம் அஸ்மிங்கிறது எனக்கே தெரியுது அதில் சம்பேத்தியம் வேறு இதுதான் நன்னா தெரியும் ஏன் உடம்பு எப்படி இருக்குதுன்னு தெரியாது உள்ளுக்குள்ளே என்னத்தையோ போட்டுகிட்டே இருக்கேன் உள்ளுக்குள்ளே அது உள்ளே போய் என்னெல்லாம் பண்ணுறதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்கிறது எனக்குன்னா எல்லாருக்கும் தான் தெரியாது அதே மாதிரி மைண்டில் என்னெல்லாம் இருக்குது சப்கான்ஷியஸ்னஸ் யாருக்கு தெரியும் ஒன்றும் தெரியாது பட் ஒன்று தெரியும் தெளிவாக அகம் அஸ்மி ஹயம்ங்கிறது தெரியும் தட் இஸ் ஸோ கிளியர் வாட்ஃபாம்ங்கிறது தான் தெரியாது ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது அயாமனு சொல்கிற பாரு தட் இஸ் ஆத்மானு நான் இருக்கிறேன்னு சொல்கிற மாதிரி அந்த இருக்கிறேனுங்கிறது ஆத்மாவே தவிர நீ என்னவாக இருக்கிறேன்னு சொன்னேன்னா போச்சுங்கிறது தட் ப்யூர் எக்ஸிஸ்டன் இட் செல்ஃப் யுவர் நேச்சர் அது ஸ்வசம்வேத்யம் மைண்டெல்லாம் நீ சம்வேத்யம் பண்ண முடியாது அது என்ன வேணாலும் வந்துட்டு போகும் பாடி மைண்டு காம்ப்ளக்ஸில் என்ன வேணாலும் வந்துட்டு போகும் அதை நீ வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்லாகனால பர்ஃபெக்டாக தெரிஞ்சிக்க முடியாது தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது தெரிஞ்சால் இப்போ என்ன போகிறது இந்த ஜோசியம் தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இந்த மாதம் இந்த கடைசியில் டிசம்பரில் சரியாக போய்டுமுன்னா அப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறது டிசம்பரில் ப்ராப்ளம்ஸ் ஆகிறது சரியாக போட்டிருப்பா இப்போ எனக்கு சரியாக போகணுமே அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா இப்போ சரியாக தான் இருக்குதுன்னு நினச்சி நினச்சிக்கோல்லாம் உண்மை எல்லாம் சரியாகத்தான் இருக்குது எதுவும் சரி ஆகவும் வேண்டாம் சரியானதும் இல்லை சரி ஆகிறதும் இல்லை சரி ஆக போகிறதும் இல்லை நான் எப்போது சரியாக இருந்தேன் அப்படி இருந்தோம் ஆக பிரத்யஸ்தமித பேதம் எது தத் சத்த சத்தா மாத்திரம் மகோச்சரம் இந்த ஸ்லோகத்தை எல்லாரும் அனுபாடு பண்ணிக்கணும் ஸ்வசம்பேத்யம் ஆத்மசம்பேத்யம் ஆக நான் இருக்கேங்கிறதுல எனக்கு ஒரு குழப்பமும் இல்லை என் மைண்ட் என்னவாக இருந்தால் என்ன எனக்கு என்ன என் உடம்பு எப்படி இருந்தால் எனக்கு என்ன உலகம் எப்படி இருந்தால் என்ன எல்லாம் மாறிண்டே இருக்குது இது எத்தனையோ மாறியாச்சு இப்போவும் மாறிட்டுருக்கு இனியும் மாறப்போகிறது எதுக்கு நான் இதை போய் டிபெண்ட் பண்ணணும் எல்லாத்துலேயும் நான் வியாபிச்சிருக்கேன் அவ்வளோதான் அதாவது என்னது பூத காலம் வர்த்தமான காலக பவிஷத் காலக சர்வகால வியாபி அகம் அது தெரிஞ்சதுக்கும் வேறானது தெரியாததுக்கும் வேறானது அப்படின்னு தெரிஞ்சுட்டுருக்கோன்னா எப்படி அது அந்ந தேவ தத் விதித்தாத் அதோ அவிதித்தா ததி இது சுஷ்ரும பூர்வேஷாம் ஏனஸ்தத் விஜச்சிரே அப்படின்னு கேனோபுருஷன் சொல்கிறது அந்நதேவ தத் விதித்தாத் விதித்தாத் அந்ந தேவ தெரிஞ்சதுக்கு அப்பாற்பட்டதுன்னு கொடுத்து அவிதிதா ததி தெரியாததுக்கும் அப்பாற்பட்டது அதுக்கு சாஸ்திரத்தில் தெரிஞ்சதுங்கிறது ஜகத்து தெரியாதுங்கிறது மாய ரெண்டுக்கும் அப்பாற்பட்டு வியக்தகத்து அவ்விய மாயா ரெண்டுக்கும் அப்பாற்பட்டது அதுக்கு தான் என்னதுன்னு அதுக்கு அதிஷ்டானமாக இருக்குது சன் மாத்திரஹா சத்தா மாத்திரம் அகோச்சரம் வச்சசாம் ஆத்மசம்பேத்தம் தஜானம் அந்த ஞானமே ஞான மாத்திரம் அதுதான் பிரம்ம பிரம்மண்யோ பிரம்ம கிருத் பிரம்மா பிரம்ம நாலாவது நாமம் இந்த ஸ்லோகத்தில் ஆஹ் பிரம்மசப்தத்துக்கு சத்தா மாத்திரம் வாஜசாமகோச்சரம்னு சொல்லியிருக்க சரி அடுத்தது தபாதீனாம் விவர்தனாத்து பிரம்மவிவர்தன பிரம்மவிவர்தனாங்கிறதுக்கு என்ன சொல்கிறார் தபஸெல்லாம் விரத்தி பண்ணுறார் இதெல்லாம் படித்தோமே இந்த ஸ்லோகத்தில் வேதம் தபஸ் பிராமணர்கள் அந்த வேதம் ஓதுகிறவர்கள் ஞானம் எல்லாத்தையும் அவர் விருத்தி பண்ணுறார் எல்லாம் தபஸை விருத்தி பண்ணி பணத்தை விரத்தி பண்ணுற மாதிரி எதை விருத்தி பண்ணால் தபஸ் இப்போ எல்லோரும் கம்பல்சரி இருக்கா இல்லையா இப்போ வந்து கட்டாயத் தவம் நாம விரும்பி தவம் இருக்கிறது இப்போ எல்லோரும் வந்து வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாதுங்கிறது கட்டாய தவம் தானே நமக்கு இந்த தவத்தை சௌ சௌகரியமாக யூஸ் பண்ணிக்கிறோம் விஷ்ணு சாஸ்திரம் பாஷ்யம் படிக்கிறதுக்கு ஆனால் நிறைய பேருக்கு அது என்கேஜ் பண்ணிக்கிறது சிரமமாக இருக்குது தப ஆதீனாம் தவம் முதலானவைகளை வர்த்தனாத்துனால் வளர்க்குறது விசேஷ வர்த்தனம் எப்போவும் பகவானை சார்ந்திருந்து பகவானை கட்டியாக பிடிச்சிட்டு இருந்தால் காலையிலேருந்து எவ்வரிடே ஈஸ் என்னதுண்ணா சுதிரஞ்சமே ஒரு ஒரு நாளும் ஆனந்தந்தான் பகவானை சார்ந்திருந்து தினமும் வாழ்கிறதுன்னா வர்த்தனம் விவர்தனம் விவர்தனாது பிரம்ம விவர்தனா பிரம்ம விவர்தனஹான்னு அர்த்தம் பிரம்மத்தை நன்கு வளர்க்கிறவர் அப்படின்னா பிரம்மம்னா என்ன தபஸை நன்றாக வளர்க்கிறவர் அறிவை நன்றாக வளர்க்கிறவர் வேதத்தை நன்றாக வளர்க்கிறவர் வேதம் ஓதுகிறவர்களை நன்றாக வளர்க்கிறவர் இப்படிதானே ஸ்லோகத்தில் சொன்னார் ஆகையினால் எல்லாவற்றையும் வளர்க்கிறவர் ஆன்மீகத்தை வளர்ப்பவர் சுருக்கமாக சொன்னார் ஆன்மீக சாதனங்களையெல்லாம் வளர்த்து அருள் புரிபவர் பக்தனுக்கு சாதகனுக்கு அவன் விரும்புகிற ஆன்மீக முன்னேற்றத்துக்கான சாதனங்களையெல்லாம் நாள்தோறும் வளர்த்து அருள்பவர் அவன் கெட்டி அவரை பிடிச்சிக்கணும் பகவானுடைய சரணார விந்தத்தை கெட்டியாக அவரை பிடிச்சு நோட்டான்னா அவர் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இறைவனடி சேருபவர்கள் பிறவி பெருங்கடல் நீந்துவார்கள் சேராதவர்கள் நீந்த மாட்டார்கள் அதேதான் அடுத்த ஸ்லோகம் வேதம் இல்லை இதே அர்த்தம் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இது வேதம் வேதார்த்தஞ்ச யதாவத்து வேத்தி பிரம்மவித் வேதம் வேதார்த்தேத்தி பிரம்மவித் வேதத்தையும் வேதத்தோட அர்த்தத்தையும் உள்ளவாறு தெரிஞ்சின்றிருக்கிறவர் பகவானுக்குத்தான் தெரியும் நம்ம சொல்கிறோமே தவ தத்துவம் ந ஜனாமி கீதோசி மகேஸ்வர யாதிருஷோசி மகாதேவா தாதிருஷாய நமோ நகா ஆனால் பகவானுக்கு வாஸ்தவமான வேதம் முழுக்க அவருக்கு உள்ளபடி தெரியும் ஈஸ்வரனுக்கு தான் தெரியும் மகதோ பூதச நிஸ்வசிதம் அந்த வேதத்தோட அர்த்தம் தாத்பரியம் எல்லாத்தையும் உள்ளவாறு தெரிஞ்சிருக்கிறவருக்கு பிரம்மவித்து பகவானுக்கும் பிரம்மவித்துன்னு பேர் எல்லாம் சொல்லி இவர்கள்லாம் பிரம்மவித்துன்னா அப்படிங்கிறாங்க தமிழ்லையெல்லாம் அதெல்லாம் பிரம்மவித்து பிரம்ம ஜானின்னு அர்த்தம் பிரம்மஜானின்னா என்ன அர்த்தம் வேதத்தில் அடிக்கடி வருது வேதம் பிரம்மவாதினோ வதந்தி இந்த வாக்கியம் அடிக்கடி வேதத்தில் வருது ஆகா பிரம்மவித்து பகவான் அதாவது பகவானும் பிரம்மவித்து பகவானை சார்ந்திருந்து வேதத்தை படித்து வேதத்தோட அர்த்தத்தை தெரிஞ்சிருக்கிறவனும் பிரம்மவித் பிரம்மவித் ஸ்வரூபமாக இருக்கான் வேதவித்து பிரம்மவித்து நல்ல வேதவித்து வேதாந்த வித்து அடுத்து பிராமண பிராமணாத்மனா சமஸ்தானம் லோகானாம் பிரவச்சனம் குர்வன் வேதஸ் அயமிதி மஸ்தினோம் பிரவச்சன்குறன் வேதஸ் அயமிதிமண இதில் பிரத்யஸ்தேதம் கருத்துக்கு சஜாத்தீய விஜாத்தீயபேதத்தயரித்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன் பார்த்தோம் இல்லையா அந்த ஜானந்தான் அந்த விஷ்ணுபுராணத்தில் ஜானம் சம்ஹித்தம்னு ஜானம்னு போட்டிருக்குங்கிறார் தக்ஞானம் பிரம்மசங்கீதம் அதுவே பிரம்மன் இதெல்லாம் இது பார்த்ததுனால சொல்கிறேன் அனந்தத்துவம் வேத ததர்த்தவ் கிரஹியதே பிரம்மசப்தேன அஜகல்லக்ஷணையா வேத ததர்த்தவ் கிரஹியதே ஏன் வேதம் வேதத்தோடு அர்த்தம்னு போட்டார் அப்படின்னா அர்த்தம் தெரியாமல் வேதம் சொல்லப்படாது அர்த்தம் தெரியணும் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் ஏன் வேதமும் வேதார்த்தமும் சேர்த்து போட்டார்னா ஏன் வேதத்தை எதாவத்த தெரிஞ்சிருக்கார்னு சொல்ல வேண்டியது தானே அதாவது சப்தராசி அர்த்தராசி சப்த ராசினால் என்ன அர்த்தம் வெறும் மந்திரம் தெரியும் அர்த்தம் தெரியாது ஆக மந்திரம் தெரிஞ்சால் போற போகிறாது மந்திரார்த்தங்களும் தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் வந்து பிரயோகங்கள்லாம் ஒழுங்காக பண்ண முடியும் அதுக்கு தானே ஜெய்மினி சூத்திரங்கள்லாம் சொல்கிறோம் சில விஷயங்கள்லாம் இவர் பதஞ்சலி மகாபாஷத்துலையும் சுகமாக இருக்கணும்னா தர்மானுஷ்டானம் வேணும் தர்மானுஷ்டானம் வேணும்னா தர்ம ஜானம் வேணும் தர்ம ஜியானம் வேணும்னா தர்ம ஜா பிரமாணம் வேணும் தர்ம பிரமாணம் வந்து வேதம்தான் இருக்குது வேதத்தில் இருக்குது அப்போ வேதத்தோட அர்த்தம் தெரிஞ்சால் தான் பிரமாணம் வேலை செய்யணும் ஞானம் வேலை செய்யணுமே அதனால் அது இப்படி சொல்கிற வழக்கம் எப்படின்னா எதுக்கு இப்படி மந்திரத்தை உட்காந்துன்னு உரு போட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு கேட்டால் உரு போட்டால் தான் அர்த்தம் சொல்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் இப்போ நிறைய உபநேஷ சாஸ்திரங்கள்லாம் நல்லா படிச்சுருந்தாதான் ஒரு இடத்துல அர்த்தம் சொல்கிற போது இன்னொரு ஸ்ருதியை ஞாபகப்படுத்தினா பிரம்மசூத்திரம் படிக்கிற போதே தெரியறது சூத்திரத்துக்கு உள்ள ஸ்ருதி ஒன்று இந்த சூத்திரத்துக்கு இந்த ஸ்ருதியோட சங்கதி இருக்குதுன்னா அப்படி மீமாசா சூத்திரங்கள்லாம் ரெண்டாயிரத்து கணக்கு மேலே இருக்குது அப்போ ஏற்பட்ட சு ஸ் அப்போ இத்தனை இத்தர மந்திரங்களுக்கும் அந்த ஞாபகத்தில் இருந்தால் அந்த சூத்திரங்களுக்கும் அந்தந்த வேத மந்திரங்களுக்கும் கனெக்ஷன் நமக்கு புரியும் ஆக எதுக்கு மந்திரத்தை உருப்போடணும்னு கேட்டபோது அதுக்கு பதில் என்ன சொன்னான்னா அப்போ வந்து அர்த்தம் சொல்கிற போது டீச்சருக்கும் சௌரியமாக இருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி புக்ஸெல்லாம் எங்கே இருந்தது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்போ எல்லாம் ஞாபகத்தில் இருந்தால் அப்போ வந்து வா சொல்லி கொடுக்குற வா ஆசிரியருக்கும் சரி புரிஞ்சிக்கிற மாணவனுக்கும் சரி அந்த பாரு அஞ்சாங்காண்டத்தில் நாலாம் பிரச்சனத்தில் ஏழாவது அணுவாக்கத்தில் மூணாவது பதத்தில் வந்தது பார்த்தியா அப்படின்னு சொன்னான் அதுவும் இங்கே ஒன்னாங்காண்டத்தில் இருக்கிற ரெண்டாம் பிரச்சனத்தில் இத்தனாவது வாக்கியத்தில் இருக்கிறதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது புரியறதா அவனுக்கு சொல்லிப்பார் அப்படின்னா அவன் யாருக்குனா உரு போட்டு வச்சிருக்கான் ஒன்னாங்காண்டத்தில் இந்த பிரச்சனத்தில் சொல்லுன்னு சொன்னோடனே அங்கே இருக்கிற மந்திரம் இங்கே மந்திர மந்திரத்தை கனெக்ட் பண்ணி பார்க்குறான் புரியுது அதுக்கு பிராமண வாக்கியம் இருக்குது அப்போ வேதத்தை மந்திரத்தை உருப்போடுறதுனுடைய பிரயோஜனம் என்னன்னா அர்த்த ஜான சௌகரியாய சரி அர்த்த ஜஞானம் எதுக்குன்னா அனுஷ்டான சௌகரியார்த்தம் அனுஷ்டானம் எதுக்குன்னா சுகார்த்தம் உலகத்தில் ஆனந்தமாக சர்வமாக எல்லா எல்லாம் இருந்து வா என்ன பிரச்சனை வந்தாலும் சரி பிரச்சனை இல்லாட்டாலும் சரி எப்போவும் ஒரே மாதிரி ஸ்மூத்தாக போயின்னு இருக்குது பேலன்ஸ்டாக இருக்கிறது அதுக்கு அனுகூலமாக இருக்கணும்னா இத்தனை வேண்டி இருக்கு எதுக்கு வேதமும் வேதார்த்தமும் நம்ம அதை தாண்டி வந்துவிட்டோம் பிரம்மண்யம் பிரம்மகிருத் பிரம்மா பிரம்ம பிரம்ம விவர்தனஹா பிரம்மவித் இப்போ பிரம்மவித்துங்கிறதுக்கு அர்த்தம் பார்த்துட்டோம் பிராமணஹாக்கு அர்த்தம் பார்த்துட்டுருக்கிற போது திரும்பவும் பிரம்மவித்துக்கு அர்த்தம் பார்த்தோம் அதுதான் விஷயம் அதே மாதிரி பிராமணாத்மனா அதுதான் பிராமணாத்மனா பிரவச்சனம் குறுவன்னு அதுதான் இங்க சமஸ்தானாம் லோக்கானாம் பிரவச்சனம் இந்த இடத்துல பிரவச்சனம்னா சொல்லி கொடுக்குறதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல பிரவச்சன சப்தத்துக்கு சுவாத்தியாய பிரவச்சனேச்ச அந்த இடத்துலையே சுவாத்தியாயம்னு சொன்னால் நம்ம அத்தியனம் உட்கார்ந்து படிக்கிறது பிரவச்சனம்னா இன்னொருத்தருக்கு சொல்லித்தர்றது மந்திரத்தை சொல்லித்தரதே முதல்ல ஸ்லோகத்தை இப்போ பகவத்கீதை ஸ்லோகத்தை சொல்லிக் கொடுக்குறது சாண்ட் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுக்குறது அப்புறம் மனப்பாடம் மண்ணை வைக்கிறது மனப்பாடம் மண்ணை என்ன பண்ணினதுக்கு பிறகு அர்த்தம் சொல்லிக் கொடுக்குறது ரெண்டும் பிராமணனுடைய க தொழில் என்ன தர்மம் தர்மங்கிற அர்த்தத்தில் சொல்கிறோம் சொல்ல சொன்னால் இதாக தமிழ்லையே தொழில்னால் தர்மங்கிற அர்த்தத்தோடு தான் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி நிறைய பார்க்குறோம் நம்ம என்னது வேதம் அறிந்தவன் பார்ப்பான் பல வித்தை தெரிந்தவன் பார்ப்பான் பண்டங்கள் விற்பவன் செட்டி நேமங்கள் செய்பவன் நாயகன் தொண்டர் என்று இங்கு ஓர் வகுப்பு இல்லை தொழில் சோம்பலை போல் இழிவொன்றும் இல்லை நாலு வகுப்பும் இங்கு ஒன்றே இந்த நான்கில் ஒன்று வீழ்ந்தால் செத்திடும் மானிடர் சாதி பாரதியார் பாட்டு மனாத்மனர்த்தம் எல்லா ப்ராஹஸ்வரூபமாக இருந்துகொண்டு லோகாநாள் லோகாநைஷியஜாத்தீனா சர்வதேஷம் ப்ராஹமணாநாள் என்ன பண்ணுறான் பிரவச்சன்குவன் அதை சொல்லிக் கொடுக்குறான் குவன் வேதஸ் அயமிதி வேத வே பிரவச்சன்குறம் இவர் இந்த பகவான் பிராமணர்கள் வடிவமாக இருக்கிறார் அதனால தான் பிராமணன கடவுளாக நினைக்கிறது ஆக வேத பிரவச்சனோ சமஸ்தானம் லோக்கா பிரவச்சன்குவன் இது பிரணா பிரணரூபமாக இருக்கார்னு அர்த்தம் அடுத்தது பிரம்மசம்ஹிதா தச்சேஷூத்த தப்போவேதிர சேஷத்தேன அப்பிணா சந்தித்து தப்போவேதாஜேஷம் வேதாச்சன அஹ்ணியோரவிவனவி இந்த பிரம்மிங்கிறதுக்கு இத்தனை அர்த்தம் சொல்கிறார் அவர் அதாவது ஆச்சாரியார் சுருக்கமாக சொல்லிவிட்டார் பிரம்ம சங்கீதாக தச்சேஷபூத்தாக பிரம்மம் என்ற சொல்லால் குறிக்கப்பட்ட அதையெல்லாம் இவரிடத்தில் சேஷமூருக்கு எல்லாம் இவருடைய பார்ட்டுங்கிறது இதுதான் விசிஷ்டாத்வைதம் ஆ சேஷேஷி அத்த சேஷபூத்தாக சேஷபூத்தாகன்னா பகவானுடைய உறுப்புகளாக இதெல்லாம் இருக்குது இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஆஹ் பிரம்மசப்தத்தினால சொன்னோமே தபஸ் வேதம் மனசு பிராணன் அப்படின்னு ஹிந்தியில் போட்டிருக்கு இந்த பக்கத்தில் பிரம்ம சங்கீதாக சங்கீதாகனா பிரம்மங்கிற சப்தத்தால் சொல்லப்படுகின்ற குறிக்கப்படுகின்ற தச்சேஷபூதாக அதோடு சேர்ந்தது மற்றதெல்லாம் இருக்கே தபஸ் முதலானதெல்லாம் அத்த இத்தி அத்தனா அஸ்மின் பிரம்மணி கடவுளத்தில் இதெல்லாம் பகுதியாக இருக்குது பார்ட்டாக இருக்குது வாக்விவருத்தாச்ச வேதாக பகவானுடைய முகந்தான் வேதங்கள்னு சொல்லியிருக்கு வேறு சொல்கிறார் பிரம்மசப்த உத்தா அது என்னது தபஸு வேதம் பிராமண ஜாதி அதெல்லாம் சேஷிணா சந்தி இது பிரம்மி பிரம்மசப்தித்தானாம் தபோவேதாதீனம் பிரம்ம ஜானார்த்த தச்சேஷத்துவம் அது கொஞ்சம் விளக்கன்னு சொல்கிறார் எல்லாமே அப்சல்யூட் ரியாலிட்டியை பற்றின நாலெட்ஜுக்கு இதெல்லாம் சாதனமாக இருக்குங்கிறார் மெய்ப்பொருளை பரமார்த்த தத்துவத்தை தெரிந்து கொள்வதற்கு இத்தனையும் சாதனமாக இருக்குது தபஸ்ஸு எல்லாமே சாதனமாக இருக்குது அதுக்கு ஒரு கொட்டேஷன் கொடுக்குறார் ஏன்னா அவரோட பகவானுடைய பார்ட்டுன்னு சொன்னால் பகவானுடைய ரூபம் என்ன அடுத்த கேள்வி பகவான் பிரம்ம ஜான ரூபமாக இருக்கார் அந்த பிரம்ம ஜானத்துக்கு இதெல்லாம் தேவைப்படுறது அப்படி சொல்கிற ரொம்ப நன்னா புரிஞ்சுக்கணுது ஆ பிரம்மி பிரம்மி பிரம்மஜோ பிர இல்லை என்னது பிரம்மண்யோ பிரம்மண்யோ பிரம்மகிருத் பிரம்மா பிரம்ம பிரம்ம விவர்தனா பிரம்மவித் பிராமணோ பிரம்மி அந்த பிரம்மிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் பிரம்மிங்கிறதுக்கு இந்த அர்த்தம் கொடுக்குறாரு ஆக பிரம்ம ஜானார்த்தத்துக்கு அங்கங்கள்ங்கிற பிர பகவானுடைய அங்கம்னு சொன்னால் ஏதோ ஒரு பார்ட்டுங்கிற அந்த மாதிரி கார ப்ராப்பர் மீனிங் தெரியாது ஆக பிரம்ம ஜானத்துக்கு அங்கம்னு புரிஞ்சுக்கோங்கோ ஆச்சாரியர் அநாயசமாக சொல்லிட்டு போயிட்டார் தான் விளக்கி சொல்கிறார் தாரக பிரம்மான அதுக்கு ஒரு ஸ்ருதியை கோட் பண்ணுறார் இவர் தமே தம் வேதானுவச்சனேன பிராமணா விதிஷந்தி யஜேன தானே தபசானாசகேன அப்படின்னு ஒரு வேத மந்திரம் இருக்குது அதாவது அந்த பரமார்த்த தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேத பாராயணம் பண்ணுகிறார்கள் தபஸ் பண்ணுகிறார்கள் தானம் பண்ணுகிறார்கள் யஜம் பண்ணுகிறார்கள் யஜ்ன தானேன தபசா அநாசக்கேன தன்னை அழிச்சிக்காத தபஸும் பண்ணுகிறார்கள் அப்படின்னு அங்கே சொல்லியிருக்கு அதனால் விரீஹியாதி விரீஹியாதித்வாத் மத்வர்த்தியா இனிஹி இத்தி அபிப்பிரயத்திய ஆஹா பிரம்ம சங்கீதாக இது பிரம்மி அப்படின்னு இருக்குது இந்த பிரம்மிங்கிறது ஒரு இன் பிரத்தேயம் அது பிரம்மி பிரம்மிங்கிறது ஒரு பதம் அது எப்படி சம்ஸ்கிருத லாங்குவேஜில் எப்படி எடுத்துக்கிறதுங்கிறதெல்லாம் கேட்டிருக்காரு அதாவது இதெல்லாம் மற்றதெல்லாம் கிராமர் படி பார்த்தா ஒன்றும் குழப்பமாக இல்லை பிரம்மண்யோ பிரம்மகிருத்து பிரம்மா பிரம்மவிவர்தனா பிரம்ம பிரம்மண்யோ பிரம்மகிருத் பிரம்மா பிரம்ம பிரம்ம விவர்தனா பிரம்மவித்து பிராமணோ பிரம்மி பிரம்மிங்கிறது ஒரு புது பதம் பிரம்மிங்கிறது ஆனால் சொல்கிறா இல்லையா பிரம்மி பூத்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க பழக்கத்தில் அவர் பிரம்மி பூத்தராகிட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் பூஜ்ய சுவாமிஜி பிரம்மி பூத்தர் ஆயிட்டார் அப்படின்னா அந்த சரீரம் இல்லைன்னு அர்த்தம் அங்கே நார்த்லையெல்லாம் பிரம்மலீன் அப்படின்னு போடுவாள் இருக்கிற போதே தான் அப்புறம் போன அப்புறம் பிரம்மலீன்லாம் அவசியம் இல்லை அதனாலும் என்னதுன்னா பிரம்மி பூதாக அப்படின்னா என்ன அர்த்தம் விதே முக்தி அடைஞ்சு அர்த்தம் அந்த பதத்தை யூஸ் பண்ணுவோம் அதனால தான் அவர் ஆச்சாராணி சொல்கிறார் பிரம்மிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா பிரம்ம சம்ஜிதா பிரம்மி பிரம்மிங்கிறது சம்ஜாங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அதுக்கு ஒரு கிராமர் பாயிண்ட்டுக்கு ரீசன்ட் சொல்கிறார் விரீஹியாதித்வாத் மத்வர்த்தியா இனி பிரம்மின்னு பிரம்மி பிரம்மிணவு பிரம்மிண அப்படி அர்த்தம் சொல்ல வேண்டி வரும் ஷேர் பார்ப்போம் வேதான் ஸ்வாத்ம பூதான் ஜானாதி இம்மஜா முதல்ல பார்த்தோம் பிரம்மவித்துன்னு பார்த்தோம் பிரம்மவித்துக்கும் பிரம்மஜாக்கும் ஒன்று பெரிய வித்தியாசம் கிடையாது அதாவது என்ன சொல்கிற சுவாத்ம பூதான் வேதானு ஜானாத்தி இது தன் ஸ்வரூபமாக இருக்கிறது அதாவது வேதரூபமாகவே இருக்காராம் அவர் வேதத்தை அறிஞ்சிருக்கார்னு சொல்லவா வேணும் வேதஸ்வரூபமாகவே இருக்கிறவரை வேதத்தை அறிந்தவர் அப்படின்னு சொல்லவா வேணும் ஆஹா ஸ்வா வேதான் வேதானுங்கிறதுக்கு சொல்கிறார் பூதான் தன் ஸ்வரூபமாக இருக்கிற வேதங்களை ஜானாத்தி அறிந்திருக்கிறார் அப்படிங்கிறதுனால அந்த அர்த்தம் சொல்கிறார் பிரம்மசப்தார்த்த பூதான் வேதானு சுவாத்ம பூதான் பிரலயே பிரலயங்கிற பிரளயத்தில் சுவாத்மனி பிரலீனான் அதாவது பிரளய காலத்தில் அவர்கிட்டத்துலேயே ஒடுங்கிடுறது சிருஷ்டியாதவ் சிருஷ்டி முதலானவைகளில் ஹிரண்ய கர்ப்ப உபதேசார்த்தம் ஜானாதி அனுசந்தே இதி அவர் என்ன பண்ணுறாராம் இந்த வேதங்கள்லாம் பிரளய காலத்தில் அவர்கிட்ட ஒடுங்கிவிடுறதான் ஒடுங்கினதுக்கு பிறகு பழைய சிருஷ்டி பண்ணுற போது திரும்பவும் ரீகலெக்ட் பண்ணி பிரம்மாவுக்கு சொல்லிக் கொடுக்குறாராம் அதனால பிரம்மஜா அப்படின்னு அர்த்தம் சொல்கிறார் பிரம்மக்ஞா ஆஹா வேதான் ஏன்னா இதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை வேதம் வேதார்த்த யதாவத் வேத்தி இது பிரம்மவித்து இங்கே வித்து தாத்து வித்து தாத்து இங்கே வந்து என்னது ஞா தாத்து ரெண்டும் ஒரே அர்த்தம் தான் சொன்னாலும் பிரம்ம சொன்னாலும் ரெண்டும் ஒன்று இல்லாட்டி இதுக்கு என்ன பண்ணணும் கேவல பிரம்மஜானத்தை சொல்லணும் பிரம்மஜான் நித்திய பிரம்மஜானி எப்பவும் பிரம்ம ஜானியாக இருக்கார் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லணும் அடுத்ததுவா கனந்தம் ஷபந்தம் பருஷம் ஷந்தோம்மாணம் நணமேத் யம் சாபகிரி வச்சிய நமதீய மெதுவம்ேவீ வசுதேவீனோ அக் இகாபாரத முத என்ன சொார் பிராமணர்களுக்கு பிரியமானவர் பிராமண பிரியருங்கிறார் பிராமணர்கள்லாம் யாருக்கு பிரியமோ அவர் பிராமண பிரியன்னு அர்த்தம் ரெண்டு அர்த்தம் சொல்றார் பிராமணா நாம் பிரியா பிராமணா நாம் பிரியா பிராமணப் பிரியா தத் ரக்ஷார்த்தம் அவதரணாத் பிராமணர்களை பிராமணர்களே தர்மத்தை காப்பாற்றுவதற்காக தத்ரக்ஷார்த்தம் அவதரணாத் அவர்களை எல்லாம் காப்பாற்றுறதுக்காக அவதாரம் பண்ணுறாராம் பிராமணாக பிரியாக அசை இது பிராமணர்கள்னா அதாவது முதல்ல என்ன சொல்கிறார் முதல் அர்த்தப்படி என்னென்னா பிராமணர்களுக்கு பகவான் பிரியமாக இருக்கார் ஏன்னா அவர்களை காப்பாற்றுறது பகவான் தான் இத்தனை வருஷமாக பார்த்துட்டுருக்கோமே இந்த தேசத்திலேயே பார்க்குறோமே ஆயிரம் வருஷமாக என்னெல்லாமோ ராஜ்யம் நடந்து இன்னும் கொஞ்சம் பேர் வேதம் சொல்லி உட்காண்டிருக்கானு எதுவும் கவர்மெண்ட்டு ஒன்றும் சொல்கிறது இல்லை அந்த காலத்தில் ராஜா வேதம் படிக்கலைன்னு அடிப்பான் இப்போ யார் அடிக்கிற நாமளாக ஏதோ நமக்கு அபிமானத்தில் நல்லா படிச்சுட்டு இருக்கோமே தவிர வாஸ்தவமாக ஒன்று யாரும் நம்மளை வந்து வேதம் படிக்கலைன்னா யாரும் ஒன்று கேட்க போகிறதில்ல ஆனாலும் வேதம் படிக்கணும்னு ஆசையோடு படிச்சு உட்காண்ட்ருக்கோம் என்ன காரணம்னு புரியல அஹ பிராமணர்களுக்கு பிரியமானவர்னர் ஏன்னால் தத் ரக்ஷார்த்தம் அவதரணார் அப்பப்போ எங்களை காப்பாற்றுறதுக்கு பகவான் தான் வரணும் அப்படின்னு பகவான்கிட்ட பிரியமாக இருக்கிறவன் பிராமணன் ஆஹ பிராமணா நாம் பிரியா பிராமணப் பிரியா பிராமணாக பிரியாக இவருக்கு பிராமணர்கள் மேலே ரொம்ப பிரியமாக எதுனாலேன்னா பிராமண பிரியத்துவே ஸ்மிருதி பிராமணர்கள் மேலே பகவானுக்கு பிரியம் இருக்குங்கிறதுக்கு உதாரணம் சொல்கிறார் கிரந்தம் இத்தியாதி அப்படி பகவான் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து கிரந்தம் சபந்தம் பருஷம் வதந்தம் பிராமணம் யகா யார்ஹம் ந பிரணமேத் தெரியல எங்க இருக்குன்னு போடலது உத்த விஷேஷ விஷிஷ்டி அஹ்ஹரி அதாவது நான் நமஸ்காரம் அன்றைங்கிறாராம் பிராமணர்களை நான் நமஸ்காரம் பண்ணுறேன் அகம் ஹரிஹி பிரணமாமி ததா அஸ்மதீயா எக் கஷ்டித் யாராவது அவனை வந்து அந்த பிராமணனை நமஸ்காரம் பண்ணலன்னா அவரை நான் வந்து நம்மளை சேர்ந்தவன் இல்லாம பகவான் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறார் அஸ்மதீயா பகவத் வச்சநாத் எல்லாம் மகாபாரத இருக்கா தெரியாது இது எந்த இருக்குது இல்லை கிரந்தம் ஷபந்தம் பருஷம் வதந்தம் பிராமணம் ஹிந்தியில என்ன போட்டிருக்கு சொல்லுங்க अरे ब्राह्मण ना हाँ ब्राह्मणों के प्रिय होन से ब्राह्मण प्रिय शरी जय भगवान के हई मारते शाप देते और कठोर भाषण करते हुए भी ब्राह्मण को जो यथा योग्य प्रणाम नहीं करता वह ब्रह्म दावा नल से दग्ध पापी मार नालने योग्य और दंडनीय है वह मेरा नहीं हो भसकता இதில் இது வந்து இவர் தான் வியாக்கியானம் பண்ணுறார் யஹா பிரணமேத் அதாவது நமக்குள்ள இங்கே வியாக்கியானக்காரர் விவருத்திக்காரர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு என்னென்னா இந்த கிரந்தம் ஷபந்தம் பருஷம் வதந்தம் பிராமணம் நம்மளை அர்த்தம் பிராமணனே அப்படி பண்ணால் கூட அந்த அர்த்தத்தில் இருக்கு நமஸ்காரம் பண்ணணும் அதான் அதான் இந்த பிராமணங்கிறதுக்கு தான் இது விசேஷணம் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குது அதாவது நம்மளை கொலுறவனாக இருந்தாலும் சரி பிராமணன் அப்படி மாட்டான் நம்மளை சபிக்கிறவனாக இருந்தாலும் சரி கடுமையாக நம்மள்ட பேசுகிறவனாக சரி அந்த பிராமணனை நீ நிந்திக்கப்படாது நமஸ்காரம் பண்ணணுங்கிறார் இதெல்லாம் தான் தப்பாக முறை புரிஞ்சுப்பா வேதத்தில் ஒரு மந்திரம் இருக்குது பிராமணனுடைய பிராமணனுடைய நமஸிராமண நமஸ்காரம் பண்ணு ஆனால் அவங்ககிட்ட இருக்கிற குறையை பற்றி பேசாதேன்னு சொல்லி ஒன்று இருக்கு யோ ஏ அர்வாஙு தவா புராணே வேதம் வித்வாகும்சமிதோ வதந்தியாதித்யமேவே தைத்திரி ஆரியகத்தில் இருக்கு பரிவதந்தி சர்வே அக்னிந்த்விதீயந்திருத்தீய்சகுகும்சமிதிர்வை தேவாஸ்தர்வேதவிமணேவசி தஸ்மாக பிராமணேபியோ வேதவித்யோ திவே திவே நமஸ்குரியான் கீர்த்தயேத் ந அஸ்லீலம் கீர்த்தயே இது வந்து நம்ம ஒரு ஒரு தடவையும் சபையில் பிராமணர்களை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுறோம் சொல்கிறோம் அவர்களுடைய குறையை பற்றி பேசாதே அந்த வேதம் இருக்குது அதனால வேதத்துக்கு மரியாதை கொடு அப்படி வேதத்துக்காக இது பண்ணா அதை அவர்கள் மிஸ்யூஸ் பண்ணால் அந்த பாபம் அவர்களுக்கு இருக்கும் அது இல்லாமல் இருக்காது ஆனால் நீ பண்ணிவிடாத ஏன்னா அந்த வேதம் இருக்கு அவங்ககிட்ட இன்னைக்கு கூட இதில் இதில் மனுஸ்மிருதியில் வரப்போகிறது மனுஸ்மிருதியில் வரப்போகிறது சந்தியாவந்தனம் பண்ணாமல் நாலு வேதம் படித்தவனாக இருந்தாலும் அவன் யோக்கிய யோக்கியம் இல்லாதவன் வரப்போகிறது இன்னைக்கு இன்றைக்கி வரப்போகுது இன்றைக்கி சாயங்காலம் மனுஸ்மிருதி கிளாஸில் வரப்போறது சந்தியாந்தான் சதுர்வேதியாக இருந்தால் கூட சந்தியாவந்தனத்தை மாத்திரம் பண்ணலனு சொன்னா அவன் தகுதி இல்லாதவன் அப்ப இதுல இருந்து ஒண்ணு தெரியுது சதுர்வேதம் படிச்சும் சந்தியாந்தனம் பண்ணாதும் இருப்பான் போல் இருக்கு சதுர்வேதம் படிச்சு எப்படி சொன்ன இன்னைக்கு சாயங்காலம் கிளாஸ்ல வரப்போறது ஆஹா கிரந்தம் சபந்தம் பருஷம் வதந்தம் பிராமணம் யா யதார்க்கம் ந பிரணமேத் ஆக அவன் பிராமணனை தப்பா அதர் அது பிராமணன் நம்மள்ட்ட அதர்மமாக நடந்துட்டால் கூட நம்ம அதர்மமாக அவன்கிட்ட நடந்துக்கக்கூடாது நமஸ்காரம் பண்ணணும் அதனால் நான் நமஸ்காரம் பண்ணுறேன் சஹா அப்படி பண்ணலைன்னா அஸ்மதீயா சகா பாபக்கருத்து அவன் பாவத்தை பண்ணுகிறான் பிரம்ம தவாகினி தக் அதாவது இந்த வேதங்கிற காட்டுத்தீ எரிச்சிடும் காட்டுத்தீ எரிச்சிடும் வத்தியஸ்ச்ச தண்டியஸ்ட நச்ச அஸ்மதிய அதனால் வேதம் வந்து அவனை எரிச்சிடும் அவ்வளோ பெரிய பாப்பி ஆகிடுவான் அவன் நம்மளை சேர்ந்தவனே கிடையாது நம்ம குரூப்பில் அவனை எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறாராம் அப்புறம் இன்னொரு ஸ்லோகத்தையும் கோட் பண்ணுறார் எம் தேவம் தேவகி தேவி வசுதேவாதி அஜீஜனத்து தேவகி தேவியும் வசுதேவர் மூலமாக எந்த தேவனை படைத்தாரோ அது யார் எதுக்காகன்னா பௌமஸ்ய பிரம்மணோ குப்தியை இது சங்கராச்சாரியர் இந்த விஷயத்தை இதில் எழுதுகிறார் பகவத்கீதா இன்ட்ரடக்ஷனில் இதை எழுதியிருக்கார் இந்த ஸ்லோகத்தை கோட் பண்ணலை வ வசுதேவக் தேவக்யாம் வசுதேவாத் பதத்தை உபயோகப்படுத்துகிறார் பகவத்கீதை முகவுரையில் ஆதிசங்கரர் சொல்கிறார் பௌமசிய பிரம்மணஹாங்கிற பதத்தையும் உபயோகப்படுத்துகிறார் வசுதேவாத்து தேவக்கியாம் அப்படிங்கிறதும் உபயோகப்படுத்துகிறார் இந்த ஸ்லோகம் தான் அதுக்கு காரணம்னு தெரிகிறது பிரா பௌமசிய பிரம்மணகா அப்படின்னா இந்த பூமியில் இருக்கிற கடவுளாம் வேதத்தை சொல்கிற பிராமணன் அவர்களை பாதுகாப்பதற்காக பிராமணனை பாதுகா பாதுகாக்கிறதுக்கில் அவங்கிட்ட இருக்கிற வேதம் சாஸ்திரம் இதை காப்பாற்றுறதுக்காக தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக பகவான் அவதாரம் பண்ணார் அது அவனுக்குள்ளே எப்போது நெருப்பு இருக்கான் எப்படிங்கிறதுனா எப்படி அரணிக்கட்டக்குள்ளே நெருப்பு இருக்கோ அது மாதிரி பிராமணனுக்குள்ள வேதம் இருக்கிறது வேதங்களும் இருக்கின்றன ஆகவே பகவான் பிராமணப் பிரியனாக இருக்கிறார் ஆகா பிராமண பிரியனாக இருக்கிறதுக்கு காரணம் பிராமணர்களும் பிரியமாக இருக்காங்க ஏன்னால் தங்களை காப்பாற்றுறதுக்கு பகவான் தான் அதனால் பகவானிடத்தில் பிராமணர்கள் பிரியமாக இருக்கிறார்கள் ஏன்னா பிராமணனை காப்பாற்றுறது பகவான் அதனால் பிராமணர்களால் பிராமணர்களின் அன்புக்கு உட்பட்டவன் பகவான் பிராமணர்களை நேசிப்பவன் பகவான் ஏன்னா தர்மத்தை பாதுகாக்கிறதுக்காக ஆக இதுதான் விஷயம் இந்த ஸ்லோகம் பூர்த்தியாது பிரம்மண்யோ பிரம்மகிருத் பிரம்மா பிரம்ம பிரம்மவிவர்தனா பிரம்மவித் பிராமணோ பிரம்மி பிரம்மஜோ பிரணப்ரிய ஆக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து நாமாக்கள் ஒரே இதில் வந்திருக்கு ஆகா அந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பார்த்துருக்கோம் இனி அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம் அப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் நாளைக்கும் நாளானைக்கும் விஷ்ணு சாஸ்திரநாமம் வகுப்பு விஷ்ணு சாஸ்திரநாம பாராயணம் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமையும் இருக்கும் நாளைக்கு சனிக்கிழமை நாளைக்கு நாளைக்கு மறுநாள் இருக்கும் அதற்கு பிறகு வார வாரம் சனிக்கிழமை என்று இதே மாதிரி விஷ்ணு சாஸ்திரநாம வகுப்பும் நடக்கும் பாராயணமும் பண்ணுறோம் முடிச்சுட்டு ஒரு பாராயணம் பண்ணுறோம் மற்றபடி எல்லாரும் அவரவர்கள இடத்துல பண்ணிக்கங்கோ பல காரியங்கள்லாம் இருக்கிறதுனால நாளை மறுநாளோட இதை வந்து இந்த வகுப்பை இது பண்ணிக்கிறோம் அப்புறம் வார வாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை இதே நேரத்தில் இந்த இது இருக்கும் சகஸ்திரநாம பாராயணமுதி கிடையாது இப்போ வச்சுக்கிறோம் கொஞ்சம் நாளைக்கு இந்த பாராயணமும் தொடர்ந்து பண்ணுவோம் இந்தளவில் நான் வகுப்பை பூர்த்தி பண்ணுறேன் விஷ்ணு ஜிஷ்ணு மகாவிஷு பிரபவிஷு மகேஸ்வரம் அனைம் நமாருஷோத்தம நமஸ்தனன் சகசிரமூர் சகசிரபாட்சிருபாஹே சேக வேகமாக சொல்லாங்க சொன்னால் எங்களுக்கு ஓட மாட்டேங்குது ஆதிகருநஸஸ்மீ சத்கா மாராஜிக்குன மனதின் அமைதி நன்றாக உணர வாழ்க்கையின் எதிர்காலத்தை பற்றி அளவுக்கு மீறி எண்ண வேண்டியது இல்லை இந்த உடலில் வாழ்வதே கேள்விக்குறியாக உலகமெங்கும் தோன்றியிருக்கிறது சூழ்நிலை சரியாகுமா பொருளாதாரம் எப்படி இருக்கும் இதுபோன்ற பலவிதமான கவலைகள் தேவையில்லை கவலைப்படுவதால் பயனொன்றுமில்லை திட்டமிடலாம் எனினும் உடலை பாதுகாத்து கொள்வதே தற்சமயம் உள்ள முக்கியமான அம்சம் உடலில்லாமல் உலக வாழ்க்கை இல்லை உடலிற்காகத்தான் பொருளாதாரம் உலகமெங்கும் உடல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே நோக்கமாக கொண்டு குறிப்பாக மக்கள் சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதையே குறிக்கோளாகக் கொண்டு மருத்துவர்கள் அரசாங்கம் எல்லா துறைகளும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன வாகன வரத்துகள் இல்லை ஊரடங்கினால் உடல்கள் பாதுகாக்கப்படும் மனித வாழ்க்கை பாதுகாக்கப்படும் அடிப்படை தேவைகளை எல்லோரும் பெற வேண்டும் உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி உடலை பாதுகாப்பதே நமது குறிக்கோள் யாராயினும் சரி படித்தவர் படிக்காதவர் அடிமட்ட தொண்டர் மேல்ட்ட தலைவர்கள் இடைப்பட்டவர்கள் எல்லோரும் மனிதர்களே எந்த மதமாயினும் எந்த மொழி பேசுபவராயினும் எந்த வயதினராயினும் மனித உடல் மதிக்கப்பட வேண்டியது ஆசைகளை விருப்பங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அடிப்படை வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்வோமாக நல்ல நூல்களை கற்று அறிவையும் உழுக்கத்தையும் கடைபிடிப்போமாக நன்கு அறிவோமாக அறிவுபூர்வமான ஒழுக்கத்தை பின்பற்றுவோமாக இனியாவது அளவுக்கு மீறிய ஆசைகளை குறைத்துக்கொள்வோமாக எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தை வளர்ப்போமாக நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அனைத்து மனித உடல்களும் ஒரு அழியத்தான் போகிறது கூட்டங்கூட்டமாக அழிவதைத் தடுக்கவே எல்லோரும் பிரார்த்தனை செய்கிறோம் எங்கும் ஓயாத பிரார்த்தனைகள் இடைவிடாத முயற்சிகள் நோயிலிருந்து விடுபடுவதற்கான ஐயராதம் முயற்சிகள் உலகெங்கும் நடந்து கொண்டிருக்கின்றன இயற்கை அனைத்தையும் ஆளுகின்ற அறிவு தத்துவமாகிய ஆண்டவனை ஒழுங்குப்பாட்டின் தலைவனை அறிவு தத்துவத்தை சார்ந்திருப்போமாக பொறுமையுடன் வாழ்வோமாக பரபரப்பும் படபடப்பும் தேவைல்லை அமைதியாக வாழ்வோமாக எளிய வாழ்க்கையும் உயர்ந்த மேலான சிந்தனையும் அனைவர் உள்ளத்திலும் நன்கு சிறந்து ஓங்கி வளரட் எளிய வாழ்க்கையும் உயர்ந்த நல்ல எண்ணங்களும் அனைவரிடமும் நன்கு சிறந்து விளங்கி வளரட் ஒவ்வொரு கணத்தையும் அமைதியாக உணர்வு பூர்வமாக வாழ்வோமாக அமைதி நிறைவு முழுமை பிவீஷா அந்தரிஷம் தௌ அந்தரதி அக்னிஷா வாய்ஷா ஆதித்தாதி சந்திரமா நாந்த ஆக ஓஷய்ஷா வனஸ்பாரு शातिर शातिर्मे अस्त सर्वत्र शाति அமைதி பீஸ் அமைதி शांति लोका समस्ता सुखिनो भवन्तु ओ शांतिशाशा हरि आदि गुरुनाथ आदिगुनाथस्वामी की जय